ஜ குருவம் கோபிகா ஜீவனா கோவிந்தாச்சா முதல் அத்தியாயமான இருபத்தி ஒன்பதுல கடைசியா கடைசியா நேத்தி பார்த்தது எல்லா விதமான இந்தியங்களையும் மனசையும் புத்தியும் அடக்கி அந்த ஜீவன பரமாத்மா நிலையில இருக்கக்கூடிய ஒரு யோகி அவர்களில் வந்து ஸ்திரமாக அந்த மாதிரி ஈஸ்வர தியானத்தில் இருக்கிறவர்கள் யோகேஸ்வரர் அப்படிப்பட்ட யோகேஸ்வரனுக்கு யோகேஸ்வரன் தி பெஸ்டாக தி பெஸ்ட்டு அப்படி இருக்கக்கூடிய ஈஸ்வரனாக பிறப்பு இறப்புங்கிறது இல்லை அஜன் இந்த பிறப்பிறப்புங்கிறது இல்லாதவனான அந்த பரமாத்மா ஞானம்பலம் ஐஸ்வர்யம் தேஜஸ் வீரியம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஆறு விதமான அந்த ஐஸ்வரியங்கள் கொண்ட பகவதத்தால் காண்பிக்கப்பட்ட பரமாத்மாவான் கிருஷ்ணன்ட்டேன் நீ வந்து ஆச்சரியம் பாயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீ வந்து சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மரம் செடி கொடி தாவரம் ஜங்களுக்கு எல்லோருக்கும் முக்தி அடையப்பட்டது இருக்குது பகவானும் அழகாக சாத்துரியமாக பேசக்கூடியவன் மிகவும் சாத்துரியமாக பேசக்கூடியவன் மிகவும் மனசு புத்தி எல்லாத்தையும் அப்படியே ஸ்தம்பனம் பண்ணி பேசக்கூடிய பகவான் அப்படிப்பட்ட சாதுரியமான பேருக்கு வந்து தம் பக்கத்தில் வந்த கோப்பியர்கள்லாம் மதுரமான வார்த்தையால் அவர்களை மயங்க செய்து பேச ஆரம்பித்தான்னு கிடைச்சா பார்த்து அது இப்போ மரம் செடி கொடிகளுக்கு கூட நிச்சயம் விஸ்மயக்காரியெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் அவர்களுக்கு கூட முக்தி அடையணும்னு சொல்கிறது எப்படி இது நான் சொல்கிறேன் ஒரு சைவ சித்தாந்த விஷயத்தில் ஒரு ரெண்டு உதாரணத்தை காமிக்கிறேன் தெய்வ சித்தாந்த விஷயத்தில் அக அக சந்தான குரவர்கள் புற சந்தான குரவர்கள் உண்டு புற சந்தான குரவர்களை நாலு பேர் சொல்வார்கள் மெ மைகண்ட தேவர்னு சொல்லி அப்படியெல்லாம் சொல்வார் அதில் நாலு பேரில் உமாபதி சிவாச்சாரியன்னு தருகார் அவர் வந்து இந்த சிதம்பரத்தில் இதில் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் உண்டான தீட்சிதர் அவர் தீட்சிதர் அவர் ஒரு தீட்சிதர் உமாபதி சிவாச்சாரியார் அவர் வந்து அந்த காலத்து சம்பிரதாய பிரகாரம் தீக்ஷிதர்கள்லாம் ரொம்ப இதாக இருக்கணும் அதாவது ரொம்ப மடியாக அவர்கள் வந்து சுத்தமாக இருக்கணும் அது மாதிரி அவர்கள் வந்து பல்லக்கில் அவர்களுடைய வீ கிரகத்துலேருந்து தூக்கி வருவார்கள் மறுபடியும் அவங்கள்ட்ட சேர்ப்பார்கள் அப்படியெல்லாம் உண்டு அவர் என்ன பண்ணார் அந்த மடப்பள்ளிக்கு கைங்கறி பண்ணக்கூடிய ஒரு சாம்பன்னு ஒரு மர இத மரம் வெ வெட்டி மரம் வெ வெட்டி கொடுக்கணவன் வந்து மரம் தான் இதை ஃபயர்வுட்டு தான் அந்த ஃபயர்வுட்டு தான் வந்து இதுக்கு ஃபியூயல் அதனால் மரத்தில் எல்லாத்தையும் ச வெட்டி கொண்டு வந்து மடப்பள்ளிக்கு வந்து சமையலுக்காக அவன் அத்தி தீவிரமான ஒரு இதை வைராக்கிய விவேக்கம் அவனுக்கு அவர் வந்து மோட்சம் கொடுத்தார் மோக்ஷம் கொடுத்தாருன்னா யார் சும்மா அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு சாதாரண விறகு வெட்டி அதை வந்து அவர்கள் வீட்டை சேர்ந்தவர்கள்லாம் இந்த ஒரு திரவிடியா சிஸ்டர் மாதிரி அவனுக்கு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய ராஜாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவர் வந்து ராஜா வந்து கேட்டார் அப்படியா அதே எப்படி இது குடிச்சிங்களா அப்படின்னா அவர் இவர்கிட்ட உமாபதி சிவாச்சார்ட்ட வந்து கேட்டவுடனே அவர் வந்து கோமுக்கம்னு சொல்லப்பட்டது கோமுக்கம்னு சொன்னான்னா பரமேஸ்வரனுக்கு அந்த அபிஷேக தீர்த்தம் வந்து விழக்கூடிய இடம் பேர் கோமுக்கம்னு அந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் இந்த சண்டிகேஸ்வரர் சந்நிதி இருக்கும் அப்புறம் துர்கா சன்னிதி இருக்கும் அதாவது மகிஷாசுர மர்ஜனி சன்னிதி இருக்கும் துர்கா சன்னிதி இருக்கும் அப்படிலாம் இருக்கும் அந்த இடத்துல ஒரு செடி ஒரு செடி தாவரம் செடி அது வந்து சன்னிபாத்தமாக இருக்கு அந்த வேர்டு வந்து இந்த அந்த கரெக்டான வார்த்தை அந்த சைவ சித்தாந்தாலும் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை சன்னிபாத்தமாக இருக்கு அப்படின்னா என்னன்னா அறிவு முதிர்ச்சி ஆயிருக்கு ஒரு தாவரம் அதுக்கு வந்து முக்தி அடைவதற்குண்டான குவாலிஃபிகேஷனை பார்த்து தன்னுடைய திருஷ்டியாலே அந்த ஒரு கோமுகத்துக்கு பக்கத்தில் விளைஞ்ச ஒரு தாவரத்திற்கு முக்தி கொடுத்தார் அது முக்தி கொடுத்தாலும் நான் உடனே அது மாட்டேன் ஒரு விமானத்தில் ஏறி போயிட்டு இருக்குது அப்போ பார்த்தார் ராஜா அப்புறம் வந்து அவர்களெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணவர்களெல்லாம் அவர்களை கடுமையாக சாடிட்டு போயிட்டார் அப்படி முக்தி கொடுத்தார் சிதம்பரத்தில் நடந்தது சுமார் ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஆயிரும் இது ஆயிரும் அப்படிப்பட்டது இதே இதே கண்ணனே கொடுத்துருக்கான ததிபாண்டன் கதையை இப்போ எவ்வளோ தூரம் நம்ம பிரித்து பிரித்து பார்த்தோம் இப்போ அந்த ததிபாண்டன் கதையில் அந்த பாண்டத்திற்கு ததிபாண்டன்னு அம்மா ஒரு கையில் தடி எடுத்துட்டு விரட்டின்னு வர்றார் அவள் வந்து அம்மாவுக்கு பயந்தா போல் அந்த ததிபாண்டனான வயசான கிழவன் என்ன அவன் வந்து வா ஒரு காலியான ஒரு மண்பானைக்குள்ளே போய் ஊழ்ந்து ஒழிஞ்சுட்டான் அவன் அந்த பாணைக்கு மேலே வந்து இவன் உட்காந்துட்டான் தனிப்பான்ட்டான் அம்மா கேட்குற போது அந்த தசரதர் மாதிரி பண்ணலை சாமான்ய தர்மத்தை பண்ணலை விஷேஷ தர்மத்தை சொன்னான் கண்ணனா அவன் இந்த பக்கம் எப்படி வருவாங்க என்னை பார்த்தா என் பார்க்குறதில்லையே வரம்புறது இல்லையே அப்படின்னா அம்மா ஆமாம் மா உன்னை பார்த்தா பயப்படுவாங்க முடியும் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி போயிட்டான் அம்மா ஐசோதா அப்புறம் அம்மா போன மூச்சு விட்டுறது குத்துறது குழந்தை இதில் இந்த அந்த பானைக்குள்ளேருந்து அப்போது கண்ணாணி எனக்கு ஒரு ஒரு ப்ராமிஸ் பண்ணால் எனக்கு ஒரு வரம் கொடுத்தா நான் ஒன்று விட்டுறேன்னு என்ன அவள் என்ன கேட்குறேன் நான் குழந்தையா இல்லை இல்லை இன்னும் யாருன்னு எனக்கு வரம் கொடுக்கணும் சரி எனக்கு ஒரு மோட்சம் விடணும் மோட்சமாக உனக்கு எப்படி மோட்சம் கூட என்னென்ன போய் தெரியும் இல்லை நீ மோஷம் கொடுத்தா என உனக்கு மோட்சம் எனக்கு மோசம் கொடுத்தால் உனக்கு மோட்சம் கிடைக்கணும் சரி கொடுத்தான்னா அப்புறம் அது மாத்திரம் இல்லை இந்த பானைக்கு சேர்த்து முடிக்கணும் பானைக்கு சேர்த்து கொடுத்தேன்னா உடனே விழுந்தார் பின்ன வைக்குண்டத்திலையும் விமானம் வந்து கொடுத்தோம் அதில் ஏறி போயாச்சு அப்போது அச்சேதனமான வத்துக்களுக்கும் மோக்ம் கொடுப்பதற்கு நடந்திருக்கிறதுன்னு கண்டு அதுதான் மேலே அடுத்ததையும் நம்ம பதினெட்டுலேருந்து மேலே மூலத்தை சேவிப்போம் ஸ்வாகதம் ஸ்ரீ பகவான் வாஜா ஸ்வாகதம் ஓ மகாபாக பிரிம் கி கரீ வஜசம் கஷிரூத்திபோ மகாபா பிரி கம் கரவம் கஷிரூத்தியேஷாசோரே தவும் நேகஸ்தேயமியமா ரஜன்யேஷா ஓரசுவனே பிரதிஹாத் வந்து சுமியமா மாத பித்த புத்தர பத்தையவ விஜன்மந்த போ மாதம் வந்து சாசம் மாதப்பித்த புத்தர பதையவன்மையோ மாதம் வந்து சாசம் திருஷ்டம் வன குசுமிரஞ்சிதம் யமுனீலவோம் துஷம் திரம் வன குசுமிகேசித்த நீல நீலீலவோ தருபல்வோம் திருஷனித்தீலீலைஜது தருபல்வோம் தாத்தாச்சோஷம் சுசூஷ்வம் பதின் சதி கிரந்தி வத்ச பாலாச்சான் திருப்பியதம் தாச்சமாச்சிரம் கோஷ்டம் புருஷத்வம் பதின் சதி கிரந்தி பால வத்சா பாலாச்ச தான் பாயத்த திருக்கியதம் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வரைக்கும் ஒரு பத்து ஸ்லோகமாக அந்த கோபிகைகளுக்கு வரவேற்று சொல்லி அவர்களை வந்து திருப்பி அனுப்பதற்கு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை கண்ட்பிக்கிறார்கள் மா பார்ப்போம் அஞ்சு ஸ்லோகம் ஸ்ரீ பகவான் வாஜா ஸ்வகம் போ மகாபாக பிரியம் கிம் கரவாணிவா பிரஜஸ்ய அனாமயம் கச்சினே பூத ஆகமன காரணம் ஸ்ரீ பகவான் வாஜ சுவதம் போ மகாபாக பிரியம் கிங் கரவாணிவனாம கச்சுதே பூதாகமன காரணம் கேஷா கோரூபா சத்துவேபிதா பிரதியே ஸ்டேய் சுமியமாக ரஜன்யேஷா பிரேக ஸ்டேய் சுமியமாக மாதப்பித்த புத்தரப்பதேச்சுவோ மாகம் பந்துசாத்வசம் மாதப்பாத்தரப்பதேச்சுவா விஷிவந்த அப்பியோ மாகம் பந்துசாத்வசம் திரம் வன கமிகேசித்தீலீலே தருபல் அவோம் திரும்ம் வன குசுமிகேசிம் யமுனீலே தருபல்வோம் தியாசமாச்சு பத்தி ஸ்வீ கிரந்தி வச்சான் பேத்த துக்கிணம் தியாசம் சூரம் பத்தி சதி கிரந்தி வர்ச்சா சாண்டே இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் ஆத்மாயிருக்கும் சாமானிய தர்மத்தை பகவான் உபதேசம் பண்ணிவிட்டு அவர்கள் விசேஷ தர்மத்தை அவர்கள் வந்து சொல்லுவார்கள் கொஞ்சம் பின்னால் பார்த்தா தனியும் ரொம்ப ரசிக்கக்கூடிய அளவில் இருக்கும் பகவான் அவர்களை வந்து வரவேற்கிறார் மகாபாக மகாபாகியசாலிகளான பெண்களேன்னு கூப்புகிறார் அப்படி என்ன நடத்தோன்னா இறைவனுடைய அருளை மிகவும் அடைந்து தர்ம நிதியில் இருக்கக்கூடியவர்கள் தர்ம நிதியில் இருக்கக்கூடிய இறைவன் அருளை பெற்றவர்கள் இல்லை அதாவது அதிருட்டம் கொண்டவர்கள் அப்படிப்பட்ட உங்கள் அற வரவு நல்வரவாங்க சுவாகரம் வரவு நல்வரவாங்க வாங்க வாங்குவாங்க வாங்குவோம் உங்களுக்கு வந்து பிரியத்தனை என்ன செய்யட்டும் உங்களுக்கு என்ன வேண்டிய பிரியத்தனை செய்யட்டும் கோகுரத்துல எல்லாம் க்ஷேமாம் இன்னும் குசல பிரச்சனை மாதிரி இருக்கணும் குசல பிரச்சனை மாதிரி கேட்குறேன் நான் கோகுரத்துல எல்லாம் க்ஷேமம் என்ன அப்படின்னா க்ஷமாக இங்கே காரணம் என்ன சொல்லுங்கண்ணே அப்படின்னு கேட்குறேன் இங்கே வந்தது எல்லோரும் க்ஷேமாக இருந்தால் இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன சொல்லுங்க அப்படின்னு எல்லோரும் ஏன்னா கோபிகைகள் கூட்டமாக யார் யார் வந்திருக்காங்க மற்றவர்களுக்கு தெரியாது அப்படி வந்திருக்காரு அப்போது இது ராத்திரி வேலையாச்சு ரொம்ப கொடி கொடிய ராத்திரி வேலை ரெண்டும் ரிஷி வேலை புலி போன்ற புதிய பிராணிகள் புலி கரடி போன்ற குடிய பிராணிகள்லாம் சஞ்சரிக்கும் மேம் பயங்கரமாக இருக்குமே ரொம்ப பயங்கரமாக இருக்கேன் பார்ப்பதற்கு ராத்திரி வேலையில் தான் இந்த கொடிய மிருகங்கள் துஷ்ட மிருகங்கள்லாம் சஞ்சரிக்குமே பயங்கரமாக இருக்கேன் நீங்களும் நல்ல அழகான சரீரம் படைத்தவர்கள் இடை கொண்டவர்கள் ஸ்திரீகள் இந்த இடத்துக்கு வந்தது சரிப்படாது இங்கே இருக்கக்கூடாது தங்கக்கூடாது வர இருக்கக்கூடாது போகிறதுக்கு திரும்பி போயிடுங்க போகிறதுக்கு திரும்பி போயிடுங்க இவர் தானே கூப்பிட்டார் இதில் புல்லாங்குழலில் ஊதியம் பார்த்தோம் கலாம் அந்த மூணாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம் அந்த கிளீம் பீஜம்னு சொல்லப்படுது அந்த காம் பீஜத்தை அதில் வச்சு அனுப்பாப்பில் கொண்டார் யாருக்கெல்லாம் வந்து அந்த ராசலையில் பங்கு ஏற்படுவதற்கு வந்து அனுமதி உண்டோ அவர்களுக்கு மாத்திரம் பாஸ்வேர்டு போட்டு அனுப்பிச்சுருக்காரு அப்போது உங்களுடைய தாய் தகப்பனார்கள் அம்மா அப்பாக்கள் உங்களுடைய குழந்தைகள் உனக்கு கூட பிறந்தவர்கள் கணவர்கள் உங்களை உங்களை தேடுறார்கள் உங்களை பார்க்காமல் உங்களை வந்து கண்டுபிடிக்க முடியாமல் காணாமல் தேடுறார்கள் பந்துகளுக்கெல்லாம் நீ பந்துக்களுக்கு சொந்தக்காரர்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது வருத்தத்தை கொடுக்கூடாது அவர்களுக்கு வந்து அனாவசியமாக டென்ஷன் வருத்தப்படக்கூடாது குசுமிதான் நன்றாக ஃபுல்லாக மல்லிகாகனு சொன்னதில்லையே மல்லிகைப்பூ பொதுவாக ஏப்ரல் மேல ஆரம்பித்தா ஒரு ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் வரலாம் அவ்வளோதான் அது வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் இல்லை இதே சரதுன காலம் சரத் காலம் அக்டோபர் நவம்பருக்கு அப்புறம் டிசம்பர் அதுக்கப்புறம் ஹேமந்தெடுத்து உண்டு அதுக்கப்புறந்தான் இது வரும் வசந்தருக்கும்போது தான் அந்த இது வரும் மல்லிகை போடும் அப்படி யோகமாகி உபாசித்தனால பகவானுடைய கண்ட்ரோல் இருக்கிறதுனால இயற்கையாக புரட்டி போட்டிருக்கு அப்போது புஷ் அந்த சரத்கார பௌர்ணமி ஒரு வளர்ந்த புஷ்பங்களோடு போயிருக்கு பூர்ணச்சந்திரனுடைய கிரணங்களால் அழகாக இருக்குது அந்த பளிச்சுன்னு வெளிச்சமாக குளிர்ந்த கிரணங்களோடு அந்த காடு முழுக்கவும் மந்தமான ஒரு வெளிச்சத்தோட அதே நேரத்தில் குளிர்ச்சியோட அப்படி அழகாக இருக்கு சந்திரனும் எல்லா ஔஷதிகளுக்கும் வீர ஔஷதிகள் மர செடி கொடிகள் எல்லாத்துக்கும் அவர் தான் தலைவர் அவர் தான் தன்னுடைய அமிர்தமான கிரணங்களால் போஷிக்கக்கூடியவர் அப்படி அவர் வந்த உடனே குமுத மலர்கள் மலர்க்கிறது மலர்கிறது யமுனா நதியினுடைய மந்த மாறுத்தம் அந்த ஜலத்தை எடுத்துட்டு வரக்கூடிய மரங்களில் இருக்கக்கூடிய தளிர்களால் அப்படி அந்த அது மேலே வீசி அப்புறம் மலர்களுடைய வாசனை எடுத்துட்டு அப்படி வருது அப்படி பார்க்க போகிறது பார்த்தா அந்த மரங்களுடைய இளம் தளிர்களால் அழகு புரிந்து வனமானது பார்ப்பதற்கு அந்த மந்தமான காற்றோட நல்ல மனத்தோடு வரபோது அழகாக இருக்கிறது பார்ப்பதற்கு மிகவும் ரம்யமாக இருக்குது போகணத்தினுங்கத்தையும் போடுங்க அதனால் வேண்டாம் இது ரொம்ப மோசமான ராத்திரி வேலை போகத்தின் உத்தமிகள் நீங்கள் பண கணவர்களுக்கெல்லாம் பத் பத்திரிகளுக்கெல்லாம் சுசூழை பண்ணணும் பணிமுறை செய்யணும் குழந்தைகளும் கண்ணுக்குட்டிகளும் கதறுகணும் குழந்தைகளுக்கு நீங்கள் பால் கொடுக்கணும் கண்ணுக்குட்டிகளை வந்து பால் ஊட்ட செய்யணும் அவர் செய்யணும் உங்களுக்கு வந்து வீட்டு வேலை இருக்குது திரும்பி போடும் அப்படின்னா விவரமாக பார்க்கணும் அப்படி பகவான் வந்து அவர்களை வரவேற்கிறார் பாக்யவதிகளேன்னு கொடுத்துறாரு பாக்யவத்திகளைனா தர்ம நிலை த தவறாமல் சரியான நடைமுறையில் இருந்து கொண்டு இறைவனுடைய அருளை முழுக்க அடைந்தவர்கள் அவர்தான் பாக்யவதிகள் எந்த ஒரு பாப்பமும் கொட்டாரவர்கள் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவர்கள் பாக்யவாதிகளையும் கூப்பிட்றாரு பாக்யவாதிகள் உங்களுடைய வரவு நல்வாகவா வாங்க சுவாகம் சுவாகத் வாங்க வாங்க வாங்க உங்களுக்கு பிரியமானது இதுவோ நான் செய்கிறேன்னே உங்களுக்கு பிரியமான செய்கிறதுனா நான் இருக்கேன் என்னவென்னா செய்கிறேன் கோகுலத்தில் எல்லோரும் சௌக்கியந்தானே எல்லோரும் நலன் தானே கஷ்டம் இல்லையா எல்லோரும் சௌக்கியமாக இருக்காருண்ணா அதனால் ஏன் கோகுலத்துக்கு திரும்பி போடுங்க நீங்கள் இருக்கக்கூடாது இங்கே வந்தது காரணம் என்ன சொல்லுங்கள் அனாவசியமாக இந்த ராத்திரி வேலையில் ஸ்திரீகள் வந்து இங்கே கட்டப்படலாமே இருக்கக்கூடாது நீங்கள் பேசாமல் திரும்பி கூட ராத்திரி வேலை இன்னும் பயங்கரமான வேலை இனி கொடிய பிராணிகள் புலி சிங்கம் கரடு பெரிய துஷ்ட பிராணிகள்லாம் சஞ்சரிக்கும் அதனால் பெண்கள் வந்து அவலைகள் இங்கே தங்குவது சரியில்லை நல்லது அழகிகள் நீங்கள் மென்மையான சரீரம் படைத்தவர் திரும்பி போடும் போகிறதுக்கு திரும்பி போடுவோம் ஜாகிரதையாக போயிடும் திரும்பி போடணும் உங்களுடைய தகப்பனார் தாயார் கு குழந்தைகள் உங்களோட சேர்ந்த உடன் பிறந்தவர்கள் பதிகள் அப்புறம் மற்ற பாந்தவர்கள்லாம் உங்களை பார்க்காமல் தே உங்களை காணாமல் உங்களை கண்டுபிடிக்க முடியாமல் நீங்கள் இல்லாமல் தேடிப்பார்கள் தேடிக்கொண்டிருப்பார் தேடுறார்கள் அவர்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்கூடாது வருத்தம் கொடுக்கூடாது அவர்களுக்கு துக்கத்தை கொடுக்கூடாது அனாவது டென்ஷன் பண்ணக்கூடாது அதனால் பகவான் வந்து அந்த சன்னிவேசத்தை வர்ணிக்கிறார் கிளைமேட்டை வர்ணிக்கிறார் கிளைமேட்டு சன்னிவேஷம் அதனுடைய வெதர் கண்டிஷனும் அதை வந்து வர்ணிக்கிறார் அட்மாஸ்பியரை பற்றி அப்படி அவ்வளோதும் சொல்கிறார் முழு நிலவோட கூத்து குலங்கிறது சரத்கால நவராத்திரின்னா சரத்கால பௌர்ணமின்னா அந்த பௌர்ணமி இப்போ வருது இப்போது இந்த சரத்கால பௌர்ணமி நீ தான் சந்திரகிரகணம் வரும் மருது அந்த படிச்சின்ன மேகங்கள் இல்லாமல் முழுக்க முழுக்க சந்திரனுடைய குளுமையான கிரணங்கள் அந்த பூமண்டலத்து மேலே விடும் அவரோ அமிர்த கிரணங்களால் எல்லாம் போஷிக்கிறார் எல்லா ஓஷதிகளையும் ஔஷதிகள் மரம் செடி கொடுத்தனும் அது பூத்து கொலுங்கியிருக்க அந்த வனம் எவனை மேலே வரக்கூடிய தவழக்கூடிய அந்த மந்த மார்க்கமான காற்றால் அசைகின்றன மரத்தில் இருக்கக்கூடிய இளம் துளிர்கள்லாம் விட்டுருக்கும் அது பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்குது பிருந்தாவனை பார்த்தாச்சு இல்லையா கிளம்பிடுவோம் போடணும் அதனால் தாம கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் தாமரிக்காமல் கோக்குல திரும்பி விடுங்க நல்ல பெண்கள் நீங்கள் நீங்கள் வந்து கணவர்களுக்கு வந்து பணிமுடைய செய்ய வேண்டும் குழந்தைகளும் கண்ணுக்குட்டிகளும் அழுகின்றன குழந்தைகளுக்கு பால் கொடுக்கணும் கண்ணுக்குட்டிகளுக்கு உள்ள பால் பசுக்கள்கிட்ட அவ அதனுடைய அம்மாக்கள்கிட்ட புதுக்கள்கிட்ட ஊட்டை விட்டு பாலை கடக்கணும் வீட்டு வேறு நிறைய கிளம்பி கொடுக்கணும் அப்படி அவர்களை கலத்தி விட்டு சாமானிய தர்மத்தில் அவர்களை டெஸ்ட் பண்ணி பார்க்குறார் பரமாத்மா மேலே இருபத்தி மூணாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே அவன் சொல்ல வந்த சந்தேசத்தையும் முடித்து விடுவோம் அத்தவா மதுவை ஸ்னேகாத்தையும் பபத்தியோ எந்திரிதாசையாக ஆகதாசி உபமன்னம்பான் இது என் மை சந்தவகாம் அதுபேதே பிதாசா உற்பம் வாக பிரிய்தே மயி சஞ்சந்தவம் ஸ்தீணம் பரோமோய் பந்தூனிய கலியம் அனுப்பணம் பத்து தூஷ்ணம் ஸ்தீணம் பரோமோ அமைய தூண்டோஷம் लो दुर्भगो वृद्धों जटो रोगी अधनोपिवा पति स्त्री नहातव्यो लोकेसु अति लो दुर्भगो वृद्धों जटो रोगी अधनोपिवा पति ஸ்த்தியம் லோகேப் அபத்தகி அஸ்வரம் ஐசியும் பயவம் ஜுகூப்ச்சிரம் குரத்திய அஸ்வியம் ஐஷியஞ்சல் வயவம் ஜுகூப்ச்சிரம் சர்விரம் ஐப்பத்தியம் குரத்திரியா சவணாத்து தர்னா யாத்து மயபாத்திய அத்தட்ட சன்னிஷே பிரதியன் சிரவணாத்து தரிசனாத்தே தியானான் மைய பாவோ அணுகீர்த்தனாது ந ததா சன்னிகர்ஷேன ருத்தியாத்தம் தோ கிரகாத்தின் அப்படின்னு பார்ப்போம் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஏழு இது வந்து பகவான் அவர்கள்ட்ட பேசக்கூடிய ஒரு சாமானிய தர்மத்தை சொல்லி அவர்களை திருப்பி விடுறதுக்கு முயற்சி பண்ணுறது டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் பரீட்சை பண்ணி பார்க்குறேன் பரீட்சை பண்ணி பார்க்குறாரு அப்பவும் மேலே பார்ப்போம் அத்தவா மரபி ஸ்னேகாதே பக்தியோ அத்தவே அத்தவா மரபி ஸ்னேகாதே பகத்தோயன் திரிதாசயாக ஆகிறாகி உப்பம்பா பிரியந்தே சந்தவ அடவ மதவிஸ் போயா ஆகத்தியுப்பீ மயி ஜந்தவா மூஷ் ஸ்தீணம் பரோர்மோ அமைய தூண்டு அனுப்போஷம் பத்து ஸ்தீணம் பரோர்மோ அயையூண்ட பிராந்த அஷணம் துஷீலோகோ ோகி அதுனோபிவா பதி ஸ்ரீபீனாத்தோகேப்சி அபாகி துஷீலோர் ஜடோ ோ ோகி அதுனோபிவா ப்ரினஹாத்தோக்கேப் அபககிம் அஸ்வியம் அயசிய பல் பயம் ஜுகப்ச்சுரம் சர்வத்தியம் குர்த்ரியா அஸ்வர்கம ஃபல்ஃபம் பயவம் ஜுகூப்ஷிரம் சர்வத்தியம் குரத்யா சவணத்து தியான மயிபாவோனு கீர்த்தா அந்த சன்னிஷே பிரவணத்து மயிபாவோனு கீர்த்தே அந்த சன்னிஷே பிரன் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டு இருபத்தியேழு இப்படி பகவன் டெஸ் பண்ணுவாள் டெஸ் பண்ணிய வந்து ஏன்னா வசத்தியான ஒரு ராசலிலைக்கு கொண்டு போகிறபோது அவர்களுக்கு வந்து அந்தந்த இடத்துல அதுக்குண்டான அதிகாரித்துவம் இருக்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு இருபத்தி மூணுலேருந்து பார்ப்போம் இப்படி ஒரு காலத்துல எங்கள்ட்ட வச்சிருக்கூடிய அந்த பிரியம் அன்பு ஏ ஸ்னேகம் அந்த பக்தி அதனால அட்ராக்ட் பண்ணப்பட்ட வசீகரம் செய்யப்பட்ட மனசு கொண்டவர்களாக நீங்க வந்திருந்தாலும் அதுவும் உங்களுக்கு கண்டு தான் உங்களுக்கு அது சரியான விஷயம் தான் ஏன்னா சமஸ்துராணிகளும் எங்கள்கிட்ட வந்து பிரீத்தியை அடைகின்றன அன்பு வைக்கின்றனே பக்தி செய்து திருத்துகின்றன ஸ்னேகத்தை காண்பிக்கின்றன கல்யாணிகளேன்னு கூடுவார்கள் கல்யாணியா மங்களமானவர்களே ஏமங்கலமானவர்களே ஸ்ரீகளுக்கு வந்து கபடம் இல்லாம பத்திக்கும் கணவனுக்கும் அவரை சேர்ந்த பந்துக்களுக்கும் பணிவிட செய்கிறதும் பிரஜைகளை வந்து ரட்சிப்பதும் அவர்களை வந்து காப்பாற்றி அவர்களை வ வளர்ப்பதும் தான் சிறந்த தர்மம் இதுதான் ஸ்ரீதர்மம் கெட்ட குணங்களை கொண்டவனாக இருந்தாலும் துஷ்யலகா கெட்ட குணங்களை கொண்டவனாக துர்பகா நபும்சுகனாக இருக்கான் குருப்பியாக இருந்தாலும் விருத்தாக கழவனாக இருந்தாலும் ஜடகா முட்டாளாக இருந்தாலும் வியாதி பிடித்தவனாக இருந்தாலும் அதனாக பணம் இல்லாமல் ஏழையாக இருந்தாலும் அப்படியும் அப்படிப்பட்ட கணவன் வந்து பஞ்சமகாபாதகனாக இல்லாமல் இருந்தால் பரலோகம் அடைய வேண்டிய ஸ்திரீகளால் கைவிடப்படக்கூடாது மேலே